रूपाय, तापत्रय विनाशाय, சச்சிதானோத்தியேத்தாபயா வய நுமிஷன் கலாவிச்சி சம்பவம் கலவு லு பிஷ பராயா க்ச்சித்வச்சி மகாராஜ திரவிடேஷு பூரிஷ ताम्रपर्णी नदी यत्र कृतमालापयस्विनी महानदी தாமிரப்பணி நீய் கிருத்தீ கவேரீச் हे உபதேசம் பண்ணுகிறார் ஹேராஜன் கிருத்திஷு संभवं சம்பவம் இச்சி கதலான யுகங்களில் பிறந்த மக்கள் கூட கலியுகத்தில் பிறக்கணும்னு ஆசைப்படுகிறார்கள் கலௌ சம்பவம் சம்பவம்னா பிறக்கணும் தோன்ற வேண்டும் என்று இச்சந்தி விரும்புகிறார்கள் பிரஜாகா கலௌ சம்பவம் இச்சந்தி மக்கள் கலியுகத்தில் பிறப்பை விரும்புகிறார்கள் கிருதாதிஷு கிருதயுகம் முதலானவற்றில் பிறந்தவர்கள் கூட கலியுகத்திலேயே நமக்கு ஜென்மா வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் கலவு கலு சர்வே நாராயண பாராயணாக பவிஷியந்தி கலியுகத்தில் தான் எல்லோரும் நாராயண பாராயணாக நாராயணனே லட்சியமாக கொண்டு பாராயணாக பவிஷியந்தி நாராயண பாராயணர்களாக இருக்கின்றார்கள் இருக்கப்போகிறார்கள் பவிஷ்யந்தின்னு போட்டிருக்கார் இருக்கப்போகிறார்கள் கொச்சித் கொச்சின் மகாராஜ் மகாராஜா திரவிடேஷுச்ச பூரிஷா கலியுகத்தில் அங்கங்கே நிறைய பக்தர்கள் இருக்க போகிறார்கள் கலியுகத்தில் சீக்கிரம் பலன் அப்படின்னு ஒரு வழக்கமாக சொல்கிற உண்டு கொச்சித் கொச்சித் நாராயண பாராயணாக அங்கங்கே இருக்குது திரவிடேஷுச்ச பூரிஷகா இந்த திரவிட இந்த குறிப்பாக தமிழ்நாடு கேரளா இந்த பக்கத்தில் பூரிஷா நிறைய ஜனங்கள் நாராயணபரவர்களாக இருக்கப் போகிறார்கள் எத்தாமர்ணி நதி கிருத்தமலா நதி பயஸ்வினி நதி காவேரி நதி செ மகாப்புணியா பிரதீச்சீச்ச மஹானதீ பி தூரிஷா நாராயணபராணாக பவிஷ்யந்தி அப்படி கொண்டு போய் சேர்க்கணும் எந்த இடத்துல தாமிரபரணி நதி ஓடுகிறதோ கிருத்தமாலா கிருத்தமாலாங்கிறது வைகை நதிக்கு இன்னொரு பேர் என்று சொல்லுகிறார்கள் மதுரையிலே கிருத்தமாலான்னு ஒரு சின்ன நதி ஓடுறது ஆகவே அதுவும் வைகை எல்லாம் சேர்ந்து கொண்டிருக்கிறது பயஸ்வினி பயஸ்வினிங்கிறது பாலாறு இந்த பக்கம் வேலூர் பக்கம் இங்கெல்லாம் இருக்கே பாலாறு பாலாறு காவேரி மகா புண்ணியா காவேரி கங்கையின் புனிதமாய காவிரியின் ஆழ்வார் இதெல்லாம் கிழக்க நோக்கி வங்கக்கடலை நோக்கி போகக்கூடிய நதிகள் தாமிரபரணி வங்கக்கடலில் போய் சேர்றது வைகை தான் கடல்லையே கலக்கிறது இல்லை ராமநாதபுரம் கம்மாயில் சேர்ந்து விடுறதுன்னு சொல்லுவார்கள் கண்மாய் நிரம்பி கடலுக்கு போகிறது ரொம்ப அபூர்வம் வைகை நதி ஒன்று ராமநாதபுரம் கண்மாயோடு நிறைவு பெறுகிறது என்று சொல்கிறது உண்டு அது உண்மை பார்த்து இப்பவும் அது பழக்கத்தில் இருக்குது பார்க்குறோம் அந்த ராமநாதபுரம் கண்மா நிறையிறதுங்கிறது பெரிய விஷயம் அப்படி நிறைந்து கடலுக்கு போகிறது ரொம்ப அபூர்வம் அது மாத்திரமில்லை இந்த மகாநதி இப்போ நாங்கள்லாம் இருக்கிற தேனிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தேக்கடியிலிருந்து தொடங்குறது இந்த மகாநதி பெரியாருன்னு பேருதுக்கு மகாநதி பெரியார் மேற்கு நோக்கி போகிறது பிரதீச்சீச்சைங்கிற பிரதீச்சினா அது மேற்கு நோக்கி போகிறது காலடி அப்படியே அரபிக்கடலில் போய் அரபிக்கடல்னு சொல்கிறோம் அதுக்கு பேர் பஷச்சிமசாகரஹா ரத்னாகரஹான்னு அதுக்கு பேர் சம்ஸ்கிருதத்தில் பூர்வசாகராக பச்சிமசாகராக ரத்னாகரா அப்புறம் ஹிந்து மகாசாகராக பே ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லி அரேபியன் சீ அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் ஆனால் நம்ம நம்ம சாஸ்திரங்கள் எல்லாம் பார்த்தா இது வந்து ரத்நாகரஹா பஷிம சமுத்திரா ரத்னாகரஹா அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்களில் பார்க்குறோம் நம்ம மகா நதி பெரியாறு இந்த இடத்துல எல்லாம் பூரிசஹா நாராயண பாராயணாக நாராயண பராயணாகனா விஷ்ணு பக்தர்கள்னு அர்த்தம் இல்லை இறைவனை போற்றி வழிபடக்கூடியவர்கள் ஆனால் பாகவதத்தில் படிக்கிற போது கிருஷ்ணர் நாராயணன் விஷ்ணுவுக்குத்தானே முக்கியத்துவம் ஆகையினால நாராயண பாராயணாக பவிஷ்யந்தி அப்படிங்கிறார் இதுக்கு முதல் ஸ்லோகத்தில் நம்ம நாம சங்கீர்த்தனத்தை பற்றி பார்த்தோம் நாமசங்கீர்த்தனம் வந்து சித்தசுத்தியை கொடுக்கும் சித்த சுத்தியை கொடுக்கறது கலியுகத்தில் சித்த சுத்திக்கு சாதனம் நாமசங்கீர்த்தனம்னு புரிஞ்சுக்கணும் மோட்சத்துக்கு சாதனம் எல்லா யுகத்திலையும் ஞான யோகம்தான் நாமசங்கீர்த்தனங்கிறது வந்து எல்லா யுகத்திலையும் இருக்குது ஆக ஒரு ஒரு யுகத்திலேயும் பிரதானந்தான் சொல்லப்படுறதே தவிர கிருத்த யுகத்தில் நாம சங்கீர்த்தனம் இல்லைன்னு சொல்லிட முடியாது கிருத்த யுகத்திலையோ திரேதா யுத்தத்திலேயோ துவாபர யுகத்திலேயோ நாமசங்கீர்த்தனம் இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லா யுத்தத்திலையும் நாமசங்கீர்த்தனம் இருக்குது எல்லா யுகத்திலையும் ஞான யோகம் இதெல்லாம் இருக்கத்தான் இருக்குது ஆக சித்த சுத்திக்கு சாதனம் கலியுகத்தில் நாமசங்கீர்த்தனம் மோட்சத்துக்கு சாதனம் வேதாந்த விசார ரூபமான ஞானம்ங்கிறத புரிஞ்சுக்கணும் பாகவதிலேயே இப்போ நம்ம பதினோராவது ஸ்கந்தத்திலேயே இது வரத்தான் போகிறது திரும்ப திரும்ப அதை பார்க்கத்தான் போகிறோம் ஆக இந்தளவில் இந்த ஸ்லோகார்த்தங்களை பூர்த்தி பண்ணுறேன் கிருதாதிஷு பிரஜாராஜன் கலாவிச்சந்தி சம்பவம் कलव खलु कोचित कोचिन महाराज, கலௌவி நாராயணராச்சித் மகாராஜ திரவிடேஷு பூரிஷ தார்ணி நீய் கிருத்தே மகாப்புணியருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் ஹரிவோம்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 நான்கு நான்கு ஐந்து என்ற எண்ணுக்கு உங்களுக்கு பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும் ஹரிஓம்